ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாபாரதத்திலே அத்தமாக சொல்லப்படுற ஒரு ஸ்தோத்திரத்தை பார்த்துன்னு வரும் அந்த ஸ்தோத்திரத்திற்காக சொல்லப்பட்ட சரித்திரத்தை பார்த்து உபமன்யு என்பவர் அஸ்வினி தேவர்களை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கிறவர்கள் தான் டாக்டர்கள் நம் ஆரோக்கியத்தை கொடுப்பவர்கள் அவர்கள் தான் அஸ்வினி தேவர்கள் விஷயமாக வேதத்தில் நிறையா இடங்களில் தகவல்கள் சொல்லப்படுறது யஜபுருஷன் அப்படின்னு விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம் அந்த யஜபுருஷர் நாம் யாகங்கள் யஜங்கள் ஆரம்பிக்கிற பொழுதோ அந்த யஜபுருஷர் உயிர்ப்பிச்சு வரார் நாம் எந்த காமனைக்காக அந்த யாகத்தை செய்கிறோமோ அந்த காமனைகளை பூர்த்தி பண்ணுறார் அந்த யக்ஞபுருஷர் யஜபபுருஷருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குதுன்னா தல தனியாகவும் உடம்பு நாம் யஜ்யம்னு ஆரம்பிக்கிற பொழுது தலையும் உடம்பையும் சேர்த்து பிறகு யஜ்யம் பண்ணுறோம் அந்த சேர்க்கக்கூடியதான காரியத்தை செய்பவர்கள் இந்த அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது அந்த இடத்துல தான் இந்த அஸ்வினி தேவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிற பொழுது டாக்டர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு காண்பிக்கிறது அதாவது அஸ்வினி தேவர்கள் தனியாக இருக்கா தேவகணத்தில் காரணம் நிறைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது தனியாக இருக்கணும் அவர்கள் தினமும் வப்பனம் செய்துக்கணும் ஷேவிங் பண்ணிக்கணும் டாக்டர்களுக்குன்னு உள்ள தர்மம் அது இரண்டு பேர்களுக்கு தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு வைத்தியம் செய்பவர்கள் தினமும் ஷேவிங் பண்ணிக்கணும் ராஜாபிஷேகம் பண்ணுறவர் பண்ணின்றவர் தினமும் ஷேவிங் பண்ணிக்கணும் இவா இரண்டு பேர்களுக்கு தான் சொல்லியிருக்கு மற்றவர்கள் யாரும் தினமும் செய்துக்கப்படாது தினமும் செய்துண்டால் அப்பூத்தவோ அப்பூத்தவுன்னா தீட்டோடையே இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் வைத்தியம் பண்ணுறவர் தினமும் வபனம் செய்துண்டால் தீட்டு கிடையாது ராஜாக்கள் தினமும் வபனம் செய்துட்டால் தீட்டு கிடையாது மற்றவர்கள் தினமும் செய்து கொண்டால் அபூத்த ஓவாயிமோ மனுஷரூ அப்படின்னு வேதம் சொல்கிறது மனுஷர்களோடு மனுஷர்களாக இருக்க லாயக்கில்லை காரணம் அவர்களுக்கு போகாத தீட்டு இருக்குது அந்த தீட்டு போகவே போகாது அவர்கள் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டாக்டர்களுக்கு எப்படின்னா அவர்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் தினமும் வபனம் செய்துக்கணும் சுத்தமாக இருக்கணும் அவர்கள் அப்படி இருக்கா அஸ்வினி தேவர்கள் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது யஜத்தில் அஸ்வினி தேவர்களை உத்தேசித்து சோமரசத்தை எடுத்து வச்சு அதை ஹோமம் பண்ணுறது அப்படி ஒரு காரியம் வர்றது யாகத்தில் அங்கே ஒரு மந்திரம் சொல்லப்படுறது யாவாங்கஷா மது மத்தியா சூன்ருதாவதீ தயா யஜம் மி மிக்ஷதம் அப்படின்னு மந்திரம் சொல்லப்படுறது அந்த மந்திரம் என்ன சொல்கிறது ஹே அஸ்வின அஸ்வினி தேவர்களான உங்களுக்கு இந்த யஜத்தில் சோமரசத்தை எடுத்து வைக்கிறேன் யாபாங் உங்களுக்கு கஷா கஷான்னா ஆயுதம் உங்களுக்கு ஆயுதம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கு வண்டி ஓட்டுறவருக்கு குதிரை வண்டி வச்சிருக்காருனா அவனுக்கு ஆயுதம் சாட்டை அந்த சாட்டை கையில் இருந்தால்தான் அந்த குதிரை சொல்பேச்சு கேட்கும் யானை வச்சிருக்கிறவனுக்கு யானைப்பாகனுக்கு அங்குஷம்தான் ஆயுதம் அங்குஷம் கையில் இருக்கிற வரையிலும் தான் அந்த யானை சொல்பேச்சு கேட்கும் அதுபோல் நம் அனைவருக்கும் ஆயுதம் எதுன்னா மந்திரம் மந்திராயுதம் அப்படின்னு பேர் மந்திரங்கள் நம் கையில் இருக்கிற வரையிலும் தான் நம் உடம்பு நம் சொன்ன பேச்ச கேட்கும் இந்த அஸ்வினி தேவர்களை பற்றி சொல்கிற பொழுது கஷா உங்களுக்கு ஆயுதம் எது அப்படின்னா மதுமதி வாக்கு தான் உங்களுக்கு ஆயுதம் டாக்டர்களுக்கு பேச்சு இனிமையான பேச்சு தான் முதல் மருந்து ஒரு பேஷண்ட் ஒருவர் டாக்டரை பார்க்க வரார் அப்படின்னா ரொம்ப வேதனையோடு வந்தால் இனிமையாக பேசணும் என்ன உடம்பு அப்படின்னு கேட்கணும் இல்லை நெஞ்சு வலிக்கிறது அவ்வளோதானே இல்லை சரி பண்ணிவிடலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கு இந்த டாக்டர் இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே பாதி ஆரோக்கியம் வந்துடும் பேஷண்ட்டுக்கு மதுமதி அவருடைய வாக்கு ரொம்ப இனிமையாக இருக்கணும் சூன்றுதாபதி அதே போல் இது எப்படியாவது சரியாக போய்டுமா அப்படின்னு அந்த பேஷண்ட்டு கேட்பேன் நாலு நாள் மறந்து சாப்பிட்டா சரியாக போயிடும் கவலையே படாது அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஆரோக்கியம் வந்துடும் வர்ற நெஞ்சு வழியாக அப்படியா இப்போ என்னென்னு இருபத்தி மணி நேரம் கழித்துதான் என்னால் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டா அவன் பாதி இறந்த மாதிரி தான் டாக்டர்களுக்கு முக்கியமாக தேவை என்னென்ன இனிமையான பேச்சு இனிமையான வார்த்தைகள் இது இரண்டும் தான் முதல்ல வேணும் வைத்தியத்துக்கு அவன் என்ன வியாதியை சொல்லிட்டு வந்தாலும் கவலையே விடாத உனக்கு சுத்தமாக திரும்ப வராதபடி சரி பண்ணிவிடலாம் அப்படின்னு எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அப்படி சொல்லி வைக்கணும் ஏன்னா மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ ஒருத்தன் துக்கப்படுறான் சுகமாக இருக்கான்னா அவனுடைய மனசு தான் முதல் காரணம் இப்போது இல்லை ஜுரம் வந்துடுச்சோம்னா உடனே படபடப்பு ஜாஸ்தியாக போய்டுறது அது என்ன ஜூரம்னு தெரியலையே ஒரு கால் நம்மளை இருபது நாள் தள்ளி வச்சுடுவாளோ அப்படிங்கிற பயம் முதல்ல வந்துடும் உடம்பு கொஞ்சம் சூடானாலே பயம் வந்துடும் அந்த பயம்தான் வியாதியினுடைய ஆரம்பம் பயமே வரக்கூடாது ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளவுதானே இன்னும் கவலையே வேண்டாம் ஒரே நாளில் சரி பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லவாவது சொல்லணும் சரி பண்ண முடிய முடியாதுங்கிறது அடுத்த பட்சம் முடியுமா முடியாதாங்கிறது ஆனால் அந்த இனிமையான பேச்சு பாதி குணப்படுத்திடும் சோன்றாவதி பிரிய வச்சனம் மருந்து சாப்பிட்டா போகிறோம் சரியா போயிடும் அப்படின்னு பேசக்கூடியவர்களான அஸ்வினி தேவர்களான உங்களுக்கு இந்த சோமரசத்தை நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரமானது யாகங்களில் சொல்லப்படுறது இந்த மந்திரம் ஒரு வைத்தியனானவன் எப்படி வியாதிஸ்தன்ட்டே நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த மந்திரம் காண்பிக்கிறது இனிமையான பேச்சு இருக்கணும் என்ன உடம்புக்கு அப்படின்னு கேட்டு இனிமையாக பேசணும் அந்த வார்த்தைகள் ரொம்ப இனிமையாக இருக்கணும் சரியாக போயிடும் கவலைப்படாதே அப்படிங்கிற இந்த வார்த்தையே ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படி இருக்கணும் வைத்தியன் அப்படின்னு இந்த மந்திரம் காண்பிக்கிறது அப்படி அனைத்து மருந்தாக நமக்கு மந்திரங்களை கொடுத்துருக்கா அந்த மந்திரங்கள் தான் நமக்கு ஆயுதம் மந்திரங்கள் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு இருக்கோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமும் இருக்கும் நாம் மந்திரங்களை பார்க்கிறதோ மந்திரங்களை படிக்கிறதோ தவிர்க்க தவிர்க்க நமக்கு மந்திரங்களுக்கு பதிலாக நோய்கள் தான் அதிகமாக ஆகும் அதையினாலே தான் மந்த்ராயுதம் அப்படின்னு சொல்லி மந்திரங்களை நமக்கு கொடுத்துருக்கா அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல வியாதி வராது அப்படி வியாதி வந்தாலும் அந்த வியாதியை சமாளித்து அதை குணப்படுத்தக்கூடியதான எண்ணத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த மந்திரங்கள் மனசிற்கும் தேகத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை காட்டுறது மந்திரங்கள் அப்படி பார்க்கணும் இந்த மந்திரத்தை சொன்னால் வியாதி சரியாக போய்டுமா அப்படின்னா அந்த மந்திரம் சொல்ல சொல்ல மாத்திரைகள் வந்து விழும்னு அர்த்தம்மா அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்முடைய மனதில் ஒரு அமைதியானது நிலவும் அந்த அமைதியின் மூலமாக அந்த வியாதியானது குணமாகும் அப்படி நமக்கு மந்திரங்களை அமைச்சு கொடுத்துருக்கா அந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் உபமன்யும் அந்த ஸ்தோத்திரத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்